வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நூற்றி செய்திச் சேவை ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆடி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார் தமிழக செய்திகள் கர்நாடக மாநில அணைகளிலிருந்து தொடர்ந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து ஒரு லட்சம் கன அதிகரித்துள்ளது மேட்டுர் போதிய நீர் இருப்பு உள்ளதால் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வரி ஏய்ப்பு புகாரின் பேரில் தமிழக சாலைப்பணி ஒப்பந்ததாரர் வீடு அலுவலகம் உட்பட இருபது இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் சென்னையில் நடந்த சோதனையில் எண்பது கோடி ரூபாய் ரொக்கமும் நூறு கிலோ தங்கமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழில் நீட் தேர்வு எழுதியோருக்கு கருணை மதிப்பெண் வழங்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ மேல்முறையீடு செய்துள்ளது சாலை விபத்தில் உயிரிழந்த பெண் செய்தியாளர் ஷாலினி குடும்பத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் மதுரை வட பழஞ்சியில் அமைக்கப்பட்ட மாதிரி நியூட்ரினோ ஆய்வு மையம் நேற்று முதல் செயல்பட தொடங்கியது காற்று மாசுபாடு காரணமாக நுரையீரல் சுவாச கோளாறு புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களால் சென்னையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் மட்டும் நான்காயிரத்தி எட்நூறு பேர் பலியாகியுள்ளனர் என ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்திய செய்திகள் மேற்கு வங்கத்தில் பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கூடாரம் சரிந்து விழுந்ததில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பில் உருவான பிரம்மு சூப்பர் சானிக் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றது ஜம்மு காஷ்மீர் எல்லை அருகே என்கவுண்டரில் பயங்கரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் இமாச்சல பிரதேச மாநிலம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை எனினும் வீடுகளும் வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன புதுடெல்லியில் சட்டம் ஒழுங்கை காப்பதில் பாரதிய ஜனதா கட்சி முற்றிலும் தோல்வி அடைந்துள்ளது என அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவைக்குள் நியமன எம்எல்ஏக்கள் மூன்று பேருக்கு மீண்டும் அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வரும் மழைக்கால கூட்டத் தொடரில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் கா கழிவு நீர் கலக்கப்படுவது பற்றி தமிழகம் தொடுத்த வழக்கில் மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது ராஜஸ்தான் தொல்பூர் மாவட்டத்தின் காஞ்சன்பூர் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தும் மணல் மாபியாக்களுடன் போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டிற்கு பிறகு ஆறு மணல் டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்திய கடற்படையை எதிர்கொள்ளும் விதமாக பாகிஸ்தானுக்காக சீனா எட்டு நீர்மூழ்கி கப்பல்களை கட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கிடையேயான முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஹெல்சிங்கி நகரில் நேற்று நடைபெற்றது ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தடைகளிலிருந்து ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு விலக்களிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்த கோரிக்கையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நவோஸ் ஷெரீப்பின் மறுத்துள்ளார் விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதி போரின் போது காணாமல் போனவர்கள் தொடர்பாக புகார்கள் குறித்து விசாரிக்க தயாராக இருப்பதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இந்திய மாணவரை கொன்ற இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அவர் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற போது காவல்துறையினர் அவரை சுட்டுக் கொன்றனர் உலகக்கோப்பை கால்பந்து வெற்றி பிரான்ஸ் ரசிகர்களின் பலியானார்கள் பாகிஸ்தானில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் நூற்றி பேர் உயிரிழந்தனர் இச்சம்பவத்திற்காக பாகிஸ்தானில் துக்க தினம் அனுசரிக்கப்பட்டது வணிகச் செய்திகள் வங்கிகளின் வாராக்கடன் மேலும் அதிகரிக்கும் என்றும் இதனால் வங்கிகளுக்கு மேலும் சிறல் ஏற்படும் என்றும் இந்திய ரிசர்வ் வங்கி அண்மையில் எச்சரிக்கை விடுத்துள்ளது மொத்த விலை குறியீடு அடிப்படையிலான நாட்டின் பணவீக்க விகிதம் ஜூன் மாதத்தில் ஐந்து புள்ளி ஏழு ஏழு ஆக உயர்ந்துள்ளது நேற்றைய வர்த்தக நேரத்து வக்கத்தில் அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆறு காசுகள் சரிந்து அறுபத்தி காசுகளாக இருந்தது பெங்களூரை சேர்ந்த பொறியியல் மாணவர்கள் பஜாஜ் சேடக் ஸ்கூட்டரை பேட்டரியில் இயங்கும் ஸ்கூட்டராக மாற்றியுள்ளனர் ஆம்பூர் அருகே மின்னூர் கிராமத்தில் மூடி கிடக்கும் டான்சி தொழில் கூடத்தை வேறு தொழில் திட்டங்களுக்கு பயன்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழில் முனைவோரிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோர் வரும் முப்பத்தி தேதிக்குள் தங்கள் கணக்குகளை தாக்கல் செய்யாவிட்டால் தாமத கட்டணம் செலுத்த வேண்டும் என வருமான வரித்துறை அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச துப்பாக்கி சுடும் போட்டிகளில் மனு பாக்கர் அன்மோல் ஜெயின் ஜோடி தங்க பதக்கம் வென்றது விமல்டன் டென்னிஸ் ஆடவர் பிரிவில் செர்பிய வீரர் ஜோகோவிச் பட்டம் வென்றுள்ளார் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் ஆண்டர்சனை வீழ்த்தி ஜோகோவிச் சாம்பியன் பட்டம் வென்றார் செர்பியாவின் சுபோட்டிகா நகரில் நடந்து வரும் கோல்டன் குளோப் யூத் குத்துச்சண்டை போட்டிகளில் இந்திய வீரர்கள் 13 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் கால்பந்து போட்டிகளை நடத்தும் பொறுப்பை நேற்று நடந்த எளிமையான நிகழ்ச்சியில் ரஷ்யா வளைகுடா நாடான கத்தாரிடம் ஒப்படைத்தது திரைச்செய்திகள் நடிகை கங்கனா ரனாவத் தற்போது ஜான் சிராணி லட்சுமிபாய் கதையில் உருவாகி வரும் மணி கர்னிகா படத்தில் நடிக்கிறார் படத்தில் ஜான் சிராணியாக அவர் நடிக்கிறார் சரித்திரடமாக உருவாகும் இந்த படத்திற்காக பலவித போர் பயிற்சிகளையும் ரணாவத் மேற்கொண்டு வருகிறார் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் கிருஷ்ணாவை மாவோயிஸ்ட் என நினைத்து அதிரடி போலீசார் சுற்றி வளைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களுக்காக தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன் என சூப்பர் சிங்கர் ஆறு பட்டம் வென்ற மக்கள் இசைக்கலைஞர் செந்தில் கணேஷ் இந்து தமிழ் இணையதளத்துக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தெரிவித்துள்ளார் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் பட இயக்குனர் பாலாஜி தரணிதரன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் சீதக்காதி படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது அந்த வீடியோவில் விஜய் சேதுபதி வயதான வேடத்தில் அடையாளம் தெரியாதபடி நடித்துள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன